வணக்கம் அக்டோபர் முப்பது நச்சினையின் முதலைப்பட்டில் இருந்த கமலி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான காலீஸ்வரம் உயர்பாசன திட்டம் கோதாவரி நதியின் மீது அமைக்கப்படுகிறது இரண்டு பூரி ஜெகநாதர் ஆலயம் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று புளூ டாட் நெட்பொர்க் அமைப்பில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் நாடுகள் இணைந்துள்ளன இன்றைய நச்சினையின் புதறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள அதிவிரைவு நோந்து கப்பல் சேவையின் பெயர் என்ன இரண்டு சர்வதேச முதியோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று சமீபத்தில் இந்திய கடற்படையில் இருந்து விடை விமானம் தாங்கி கப்பலின் பெயர் என்ன இதற்கான பதில்களை நாளைய நச்சினையின் பொதறிவு குவியல் நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்